வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் போது அறிவு குவியலுக்காக கந்தரமகோட்டை கருப்பையா நெற்றிய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள கோட்டா நகரின் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழு அன்று சம்பளாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள புதிய பாலத்தினை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார் புனித தகவல் இந்த பாலம் முற்றிலும் கம்பி வடங்களால் இணைக்கப்பட்ட தொங்கு பாலமாகும் இதன் நீளம் சுமார் ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் இதன் உயரம் 60 மீட்டர் இதன் இரண்டு தூண்களுக்கு உள்ள தூரமானது 350 ஐம்பது 350 முந்நூற்றி ஐம்பது மீட்டர் ஆகும் இரண்டாவது கேள்விக்கான பதில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழு வரை பெஸ்ட்வெல் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் பல்வேறு கலாச்சார விழாக்கள் பிரேசில் நாட்டில் நடைபெற்றது மூன்று ஆஸ்திரேலியா வர்த்தக அமைச்சகம் சார்பில் இரண்டாவது ஆஸ்திரேலிய வர்த்தக வாரமானது ஆகஸ்ட் இருபத்தி எட்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை கொண்டாடப்பட்டது நான்கு ஐடிடி எஃப் சார்பில் உலக ஓப்பன் டேபிள் டென்னிஸ் போட்டியானது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் லண்டனில் நடைபெறுகிறது 5. இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கேடு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை நீட்டிக்கப்பட்டிருந்தது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் பாரத் நெட் என்ற திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரை எத்தனை கிராமங்கள் இணைய இணைப்பு எத்தனை கிராமங்களுக்கு இணைய இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது இரண்டு மத்திய அரசின் புதிய உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மூன்று இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி உள்துறை செயலாளராக இருந்த ராஜீவ் மெகரேஷ் என்பவர் தற்பொழுது எந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார் நான்கு சிபிஎஸ்இ எனப்படும் சென்ட்ரல் போர்டு ஆஃப் எஜுகேஷன் மத்திய கல்வி வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் 5. தேசிய திறன் வளர்ச்சி முகமை பொது இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போ நன்றி